لله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام الاتمان الاظهران على سيدنا وحبيبنا وقره عيوننا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فَيَقُولُ الله تبارك وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا اذن ربكم لا ان شقوكم لا اذيدا انكم ولئن كفرتم ولان كفرتم ان عذاب ليشديد صلى الله عليه சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கு அழகம்லாம் இவ்வுலகிலே சத்தியத்தை நிலை வந்த நபிமார்களில் இறுதியாக வந்திருத்த முகமது சல்லாஹாம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் இன்றனும் நிலவட்டும் உயர்ந்த நீயத்தோடு வந்த மருந்து இருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹூ ஸ்மகான முகத்தாளா இவ்வுலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தகுந்து நடக்குமாறு அவ்விடயங்களை தகுந்த நடக்குமாறுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியர் சகோதரர்களே கால இந்த உலகத்தை படைச்சி உலகத்தில பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைச்சிருக்கிறான் இந்த பல கோடி கணக்கான படைப்பினங்களிலும் சிறந்தவர்களாக மனிதர்களை படைச்சிருக்கிறான் மனிதர்களிலும் சிறந்தவர்களாக இஸ்லாமியர்களை முஸ்லீம்கள முஸ்லீம்களை அறுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்றாங்க அதுல கிட்டத்தட்ட நூத்தி கோடி முஸ்லிம்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனிய நானூத்தி கோடி மக்கள் கிட்டத்தட்ட நானூத்தி கோடி மக்கள் இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடிய கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த களிமாவை சொன்ன காரணத்திற்காகத்தான் அல்லாஹு மத்தியில் எங்களை குணாந்து இருப்பாற்றி வச்சிருக்கிறார் மேலான சகோதரர்களே இந்த இந்த கலிமா இவ்வளவு பொறுமதி என்று சொன்னால் ஒரு ஹதீப் இந்த உலகத் அல்லா உஸ் பஹ ஒரே என்று கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்து அல்லாஹூஸ் பகனவிக்க மாட்டார் இன்னைக்கு உலகத்தில நானூத்தி கோடி பேர் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் இருக்க ஒரே ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருந்தால் கோடிக்காமல் பாதுகாப்பார் காரணம் என்ன இந்த களிமா சொன்ன ஒரு முஸ்லீம் இந்த பூமியில இருக்கிறார் வேளாண் இந்த களிமா சொன்ன இந்த களிமாவுடைய பொறுமது நாங்க இன்றைக்கு எந்த தியாகமும் இல்லாம எந்த கஷ்டமும் படாம அல்லாஹு களிமாவுடைய பொறுமதி நமக்கு கேட்க ஆரம்பிப்பார் இந்த நேரத்துல ஒரு மனிதரை கொண்டு வருவார் இந்த மனிதரை கொண்டு வரப்பட்டு அவருடைய பாவங்களை வாதிச்சு காட்ட சொல்லுவார் மழைக்குமார்கள் என்ன செய்வாங்க இவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் யுகாதிர் சதைநாத்தன் வளர் தவிர சின்ன பெரிய எல்லா பாவத்தையும் சொல்லி காட்டுவாங்க இந்த இடத்துல இந்த பாவம் ஒவ்வொரு பாவமாக அடிக்கடி அல்லா சுபானையும் ஏற்றுக்கொள்கிறாயா அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான் யார்தான் நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அல்லாஹ் சுபஹானவ தாலா சொல்லுவான் இந்த பாவத்தை எல்லாத்தையும் நான் நன்மையாக மாத்துறேன் காரணம் என்ன தெரியுமா உலகத்தில் ஹயாமத்தினால நரகம் முடிவு செய்யப்படும் அது நேரத்தில் சில முஸ்லிம்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க சில பாவங்களின் இப்போ நரகத்திலிருந்து என்ன செய்வான் எல்லா மனிதர்களையும் அதாவதுக்கு அனுப்பியதன் பின்னால இப்ப நரகத்துல வேதம் நடந்து கொண்டிருக்குதுல அதாவது நரகத்திலிருந்து யார் யார் உலகத்திலாக இல்லதோ முகமதுல்லா என்ற களிமாவை சொல்லி வாழ்னாங்களோ அவங்களை எல்லாத்தையும் வெளியாக சொல்லி ஒரு ஏளாண் செய்யப்படும் அந்த நேரத்துல மலக்குமார்கள் நரகத்தை பாப்பாங்க இப்ப லாஇலாஹா முகமதுல்லா இந்த களிமாவர் சொன்ன அடையாளம் இப்ப பாப்பாங்க அவர்களுடைய உடம்புல சில பகுதிகள் வேதனை செய்யப்பட்டிருக்காது எரிஞ்சிக்காது அதாவது நரக நெருப்புக்கு தீண்டப்பட்டிருக்காது அந்த இடங்கள் மட்டும் அப்படியே வெள்ளை வெள்ளை நிறந்தை போன்று அப்படியே பிரகாசிக்கும் அது எந்த இடம் சொன்னா உலகத்துல யாரு சஜிதா செஞ்சாங்களோ அந்த அந்த இடத்த அதாவது தீங்கறத நெருப்புக்கு அல்லாஹ் பண்ண முதல்ல ஹராமர்ப்பு இப்ப பாப்பாங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பி ஹயாத்ல அவங்களை குடுப்பாட்டி சுவர்க்கு அனுப்புவார் இப்ப நவீச எல்லாத்தையும் சுருக்கத்துக்கு அனுப்பியதற்கு பின்னால கடைசியா ஆசிரியர் கடைசியாக சுருக்கம் செல்லக்கூடிய மனிதர் இவர் எப்படி என்று இவரை வெயிட் பண்ணி கொண்டிருப்பாரு அனுப்பு மிக பெரிய ஒரு நீண்ட ஹரீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்ப அல்லா பார்த்து இந்த மனிதர் சொல்றாரு யார்லா நரகத்தை வெளியாக்கினாய் இன்னும் நான் நரகத்துடைய வாசலத்தான் நீக்கிறேன் நரகத்தில அந்த நெருப்புடைய அந்த சுவாலை அதனுடைய அந்த வெப்பத்தால உடம்பு இன்னமும் வேதனைக்குள்ளா இருக்குது அதனால நரகத்திலிருந்து கொஞ்சம் அங்கலாக்கி வைக்கிறேன் கொஞ்சம் தூரமாக்கி வைக்கிறேன் அதுக்குப் புறம் உண்டையும் கேட்க கூடாது அது மட்டும் போதும் இப்ப அவனை கொஞ்சம் தூரமாக்கின உடனே ஒரு அழகான ஒரு மரத்தை பார்ப்பான் அந்த மரத்திற்கீழால ஒரு அதாவது ஒரு ஆறு ஒன்று மதுரமான நீர் கொண்டு ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது அதை பார்த்தோன்னு அல்லாட்ட சொல்லுவான் யாருளா நரகத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக்கினாய் இந்த மரத்துடைய நிழல் இது மட்டும் கனச்சா போவது அப்ப அல்லாத்தால சொல்லுவான் அதனால தான் முதலாவதாக நான் உன்ட்ட கேட்டேன் என்னது நரகத்தை விட்டு மறுபடியும் கேட்கப்படாது இவன் சொல்றான் யாருலா இது மட்டும் தான் என்ன செய்ய மாட்டேன் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் மரத்துடைய நிழலே வாழ்ந்துட்டு போயிட்டு கொஞ்சம் அந்த மரத்தோடு நான் முடிச்சு இப்போ இரண்டாவது மரத்துக்கிட்ட கொண்டு போன உடனே அதை விட அழகான அஷ்டனு மினல் பூலையை நசூர் காட்டாங்க அந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் மாத்திரியா அல்லா மூணாவது கேட்பாள் இப்ப அல்லாணா அங்க கொண்டு போய் வைப்பாள் அது எங்க மரம் என்று சொன்னா சுவர்க்கோட வாசல்ல இருக்கக்கூடிய அருமையான ஒரு மரம் வாசல்கிட்ட போயா வாசுகளுடைய சப்தம் கேக்குலா சொன்னாங்க எப்படி தொழுக்க அசலாம் இன்பங்களை அனுபவிச்சு கொண்டு சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டு அனுபவிச்சு கொண்டு இன்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சப்தம் இவனுக்கு கேட்டவுடனே யெல்லாம் வாசலுக்கு கொண்டு வந்துட்டாய் மூணு எக்ரிமெண்ட்டை நான் என்ன செஞ்சிட்டேன் எக்ரியாவை அப்புறம் என்ன செஞ்சுட்டேன் முறியடிச்சுட்டேன் கொஞ்சம் வாசல் கொஞ்சம் உள்ளுக்க அனுப்பினா போதும் நேரத்துல இவன் சொன்ன அக்ரிமெண்ட் அதாவது இவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து இறைவனுக்கே இறைவனே திருத்திடுவார் இப்ப அந்த மனிதனை பார்த்து கடைசியாக சுரக்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதன் இப்ப அல்லாஹு அந்த மனிதனுக்கு சொல்றான் இந்த சுவர்க்கம் சப்தம் கேட்கக்கூடிய சுவர்க்கு தானே இத போ இந்த துணியாக்கு இந்த துணியா இந்த துன்யா போல இன்னொரு மணங்கு இரண்டு துன்யாக்களுடைய அளவு போன ஒரு சுவர்க்கு அது இது யாருக்கு எல்லா பகனத்துல கொடுக்குற கேப்ட் லா இலாஹி முஹமது மட்டும் சொன்னதுக்கா வேற எந்த அமலும் செஞ்சு இல்ல பதினயாயிரம் இன்னைக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் இந்த ஒரு சின்ன ஒரு பர்ச்சஸ் இந்த சின்னொரு ஊடக கெட்டுறதுக்கே நாங்க எவ்வளவு பண்றோம் அல்லாஹ் சுபான இல்ல உலகத்தை வழிபட்டு நன்றி செலுத்தும் இரண்டு விதமான கூட்டங்கள் உலகத்தில் படைச்சிக்கிறார் கூட்டம் இன்னொன்று கூட்டம் நன்றி செலுத்தாதன் காரணமாக அல்லாஹு கடைசி நேரத்தில் அவனுடைய மீமான களிமாவை பறிச்சு அவன் காத்திராக மூத்தா போகக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்திடுவான் என்பதாக முபஸ்ரீன்கள் பதிவு செய்றாங்க இந்த ஆயசை கீழால நாலு கூட்டங்களை பத்தி சொல்றாங்க முதலாவது கூட்டம் உலகத்துல முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிப்பாங்க இரண்டாவது கூட்டம் காசிராகவே பிறந்து காசுராகவே வாழ்ந்து காசுராக மரணிப்பாங்க மூன்றாவது கூட்டம் காசுராக உலகத்துல பிறப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த அடியானோட இறக்கப்பட்டு அவனுக்கு இஸ்லாஸ் கொடுப்பார் அவர் தீனோட மரணிப்பாரு நாலாவது ஒரு கூட்டம் படைப்பினங்களிலே கெட்ட படைப்பு இவர்கள் யார் என்று சொன்னா உலகத்துல பிறக்கும் போது முஸ்லீமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து கடைசி நேரத்தில் களிமா இல்லாம காசுராக மூத்தா போக முடியும் வேளாண் சுற்றுவதற்கே சொல்லி காட்டினார்கள் இவர் என்ன செய்வார் பாரு என்றாந்து கொண்டிருப்பாருவாரு ஏதோ ஒரு கட்டத்துல அல்லாவுக்கு மாற்றமான ஒரு செயலை செஞ்சு கோபத்தை சம்பாதிச்சு அவர் நராக ஆகுவார் என்று சொன்னார்கள் என்ன சொல்ல வருகிறேன் அழகான ஒரு பொறுமதியான ஒரு இந்த நீருள் இஸ்லாச அல்லா நமக்கு தந்திருக்கிறார் இறைவனுக்கு நாங்கள் நன்கு செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு நம்மை ஆக்கி அறிவானாக கணித மேலாசி சோழர்களே இது நீனுடைய இரண்டாவதாக <Sess> <Sess> கேட்கூடிய சக்தி எங்களுக்கு வெளியங்க நரம்புகளை வச்சுக்கிறார் இதுல மூணு இதுல மூணு ஒரு மனுஷனுக்கு இந்த மூன்று நரம்புகள் இந்த ஆறு நரம்புகளை படைக்காக்கி ஒரு மனிதனுக்கு நேராக நிக்க முடியாது அது மட்டுமல்ல இந்த ஒரு காதல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இரண்டாவது கண்ணை பத்தி அல்லாஹ்ல பேசுறாங்க இந்த ஒரு கண்ல நூத்தி நாற்பது மில்லியன் நரம்புகள் அல்லாஹ் மகாணத்துல நூத்தி நாற்பது மில்லியன் இதுல அஞ்சு லட்சம் நரம்புகள் ஒரு மனிதனுடைய பார்வை எடுத்துக் கொடுக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஏப்ரல் மாசத்துல வந்த ஒரு செய்தி அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எதை பார்த்தாலும் தெரியுது எதை பார்த்தாலும் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் இவரை செக் பண்ணி பார்த்தா அல்லாஹுடைய மஞ்சள் எல்லாத்தையும் அல்லஹு சுபானோ தாலா விளங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் சுபஹான கண்ணுக்கு தந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லையா போன் எடுங்க ஒரு போன்ல பத்தே பத்து மெகா பிக்சல் தான் ஒரு போட்டோ எடுக்கிறன்னு அது எவ்வளவு கிளியரா கொஞ்சம் ஆயிருக்கு இந்த உள்ள இது ஒரு நாளைக்கு இந்த உள்ளத்துல அப்படி இந்த நெஞ்சில காத வச்சு கேட்டா சத்தம் கேக்குது இல்லையா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தடவை அப்படி கேக்கு அப்படி வேலை ஒரு தடவை நின்று மனுஷனுடைய உசுறு போயிடுச்சு ஆனால் அல்லாஹ் மகானுவத்தால இயக்கி கொண்டே இருக்கிறார் வேறா இந்த மூளை மனித மூல இந்த மனித மூளை இயக்கலையா பதிமூணு செக்ஷன் அல்லஹூஸ் மகானுவாள் அப்படியே அப்படியே அடுக்கொண்டு போனேன்னு சொன்னா சந்திரன் வரைக்கும் நீட்டி கொண்டு போகிறது அந்த அளவுக்கு செல்ஸ்கள் இந்த மூலையில படிச்சு என்ன மேலாண் போதைகளே அடுத்தது கிட்னி கிட்னி பெரு கனியையும்த்தம் பண்ற முப்படவை அதனால தான் எங்களுக்கு யூரின் லேசாக போகுது மேலாட்சி அடுத்தா இந்த நாக்குறா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல பிப்ரவரி மாசம் ஒரு சம்பவம் நடக்கு மிஞ்ச ஒரு சம்பதியினருக்கு குழந்தை இல்ல குழந்தையுடைய பாக்கியம் இல்ல மிச்ச நாளுக்கு பொ கிடைது அல்லாஹ் சுனத்தால பொம்பளை பொங்களை குடிக்கதே இல்ல வேற ஏதாவது டிரிங்க்ஸ் குடிச்சு பாக்குறாங்க ஒன்றுமே குடிக்குது இல்ல என்ன செக் பண்ணி பார்த்தா அல்லாஹ் சுப்பானத்தால அந்த பெண் குழந்தைக்கு பூர்த்தியாக எல்லாத்தையும் படைச்சு இந்த இறைப்பையே மிஸ் சாபுட்டா செமிப்பாடு அடையக்கூடிய அந்த இறைப்பை அல்ல படைக்கிறது என்ன பெரிய ஆல இவங்க அதாவது செமிப்பாடு அடைகிறதுக்கு பட் புல்லுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்குது எட் அவர் பின்னால வந்து ஆளா எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறார் வருஷம் நாற்பது வருஷம் ம்பது வருஷம் எல்லாரது நேற்றா சாப்போம் காலைய சாப்பிட்டோம் ஒரு தடவை என்னையும் சேர்த்து கேட்கறது சாப்பிடக்கூடிய நேரத்துலாஹி பிஸ்மில்லாஹிவாலா பறக்கத்தில்லா என்று சொன்னவங்க எத்தனை சாப்பட்டு முடிஞ்சதன் பின்னாலி மேலாண்மை இன்றைக்கு உலகத்தில ஒன்பது நூத்தி முப்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் ஒருவேளை சாப்பிட்டா இன்னொரு வேலை சாப்பிட்டதுக்கு வசதி இல்லாதவங்க எல்லாம் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அறுநூத்தி ஐம்பது கோடி மக்கள்ல சூடான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது அந்த காலப்பகுதியில சூடான் பிரிட்டிஷ்கு கீழே இருந்துச்சு நேரத்துல சூடான் அரபு பேசக்கூடிய மக்கள் இவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்களுக்குள்ள ஒரு உள்நாட்டு யுத்தம் நடக்குது இந்த உள்நாட்டு யுத்தத்தால கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருநூறு முன்னூறு பேர் சாப்பாடு வழி சாப்பிட்டதுக்கு வழி இல்லாம சாப்பாடு இல்லாம மோந்தா போனாங்க ஐக்கிய நாடு சபைகள் என்ன செஞ்சாங்க இவங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு சைட்ல போய் அங்கே இறங்கினாங்க அங்க போய் இறங்கக்கூடிய நேரத்தில் போன நேரத்துல ஒரு இடத்துல அந்த சாப்பாடு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க விநியோகம் செய்யறதுக்கு பங்கெட்டுறதுக்கு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க எல்லா மக்களையும் வர சொல்றாங்க எல்லாம் அடிச்சு பிறண்டு கொண்டு பல நாள் சாப்பிடாதவங்க கஷ்டத்தோட செலவுகளை தூக்கி கொண்டு வந்து இந்த சாப்பாடு எடுக்கிறதுக்காக வரா இந்த என்ன செய்யறாரு எடுத்து பேப்பர்கள் போட்டது அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டது இவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே இந்த சாப்பாடுக்கு வரக்கூடிய போட்டோஸ்களை கொஞ்சம் எடுக்கிறாரு அப்படியே எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அப்படி நடந்து கொண்டு போறாரு வேற யாருக்கும் சாப்பாடு கிடைக்காம யாரும் வீக்கிறாங்களா சொல்லி கொஞ்சம் தேடி பாக்குறதுக்கு போறாரு போகக்கூடிய நேரத்துல தூரத்துல ஒரு உருவம் பங்குறாங்களே இந்த இடத்துக்கு கூட சக்தி இல்லாம அப்படியே புழுந்தீக்குது என்ன விஷயமேண்டா இந்த பொங்கல புள்ள செட்ட உடனே இந்த பொங்கலை புள்ளைய தின்றதுக்கு பின்னுக்கால ஒரு கழு கொண்டு வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கு பொங்கலம்புள்ளது கழுகு ஒரு சர்ச் பண்ணி பாருங்க இவருடைய உங்களுக்கு பார்க்கலாம் மேலான சகோதரிகளே இப்ப பாத்துட்டு இவர் போட்டோவை எடுத்துட்டு கொஞ்சம் தயங்குறாரு உடம்புல ஏதாவது நோய்கள் வருமோ என்று சொல்லி அவர் பயப்படுறாருல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேட்டோவை பப்ளிஷ் பண்றாரு இந்த போட்டோவை பார்த்தவங்க எல்லாரும் முழு உலகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாகிட்டு சாப்பிட இல்லாம அந்த குழந்தைய சாப்பிடுறதுக்கு ஒரு கழுது வீட் பண்ணி கொண்டிருக்கு எப்படியான ஒரு காட்சி ஒரு நெச்சுரலான ஒரு இயற்கையான ஒரு காட்சி ஏதாச்சும் இது வந்த உடனே இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாட்டா ஏ இப்படியான ஒரு போட்டோவா இப்படியான ஒரு போட்டோவை யாருமே பப்ளிஷ் பண்ணிடல இப்படி யாருமே எடுத்து நெச்சுரலான ஒரு காட்சி இவருக்கு அவார்டு கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அவார்டு கிடைச்ச உடனே காப்பாத்தாம கழுகையும் மிரட்டாம இவர் போட்டோவை எடுத்து அவட வேலையை செஞ்சிட்டு வந்துட்டாரு இவர் ஒரு சுயநலவாதி என்று சொல்லி பகிரங்கமாக அவருக்கு விமர்சனமாக எழுதினாங்க அவருக்கு பிரெஷர் கூடி முழு உலகமும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கு ஒரு கவிட்டு படிக்கிறாரு நான் அதாவது அதனுடைய சர்ஜமாக சொல்றேன் நான் மனத்தளர்ச்சிக்கு அடைந்துள்ளே தொலைபேசி இல்லாமல் வாடகைக்கு பணம் இல்லாமல் குழந்தைக்கு ஆதரவு பணம் இல்லாமல் கடன் அடைக்க பணம் இல்லாமல் நான் கொலைகளின் தெளிவான நினைவுகளாலும் பிணங்கள் கோபங்கள் மற்றும் வழியாலும் பாதிக்கப்பட்டுள்ளே என்று சொல்லி தண்ணியை தற்கொலை நான் என்ன சொல்லவா என்று சொன்னார் இப்படியான நிலைமைகள் அல்லாஹ் சுபானுவா நான் எங்கள் யாருக்குமே தரல மாஷாலா என்று சொல்லி பல நேமத்கள் அல்லாஹ் சுபானுவா செஞ்சிருக்கிறார் தீனுடைய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் அல்லா எனக்கு என்ன சொல்லி மாற்றம் செய்யக்கூடிய கருத்துகளை நாங்கள் அதிக நன்றி செலுத்தோனும் கடைசியாக ஒரு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் இந்த நிமித்துகள்ல ஒன்று தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்தை ஒற்றுமை இந்த பள்ளி வாய் அது நான் சிம்மா மஸ்ஜித் அல்லாஹ் விருப்பமான ஒரு சாம்ராஜ்யம் நடந்த அந்த நாடு அந்த பதவி ஆசையினால சிலர் அந்நியர்களோடு சேர்ந்து இஸ்லாமியர்களை காட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நடந்த அதனுடைய விபரீதம் என்னன்னு இஸ்லாமிய புத்தகங்கள் எடுத்து பாருங்க அதனுடைய வரலாறு இருநூறு வருஷம் போச்சு அந்த பள்ளியை கெட்டு எப்படி என்று சொன்னா பள்ளிகளுடைய தூண்கள்ல குரானுடைய ஆயத்துக்கள் அப்படியே பதிஞ்சாங்க வரைஞ்சாங்க மேலாண்மை அந்த பள்ளி வேண்டி ஒற்றுமையால இச்சுமவுக்கு நன்றி சேர்க்குவோமோ நிச்சயமாக நீங்க எப்ப நன்றி செலுத்துவீங்களோ அஜித் அண்ணக்கும் உங்களுக்கு அதிகரித்து தருவேன் கப்பறத்தும் எப்ப அல்லாவுக்கு மாற்றமாக நடப்பீங்களோ என்னுடைய வேதனை கடுமையானது எந்த இடத்துல அல்லாஹ் பிடிப்பான் என்பது எனக்கு தெரியாது அல்லாஹ்மத்துகளை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக நம்முடைய பாவங்களை மன்னிச்சுடியா அல்ல உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக